வணக்கம் ஆகஸ்ட் 24 நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று விராலிமலை என்பது மயில் என்ற பறவை தொடர்புடையது இரண்டு என்பது பறவைகளுடன் தொடர்புடையது மூன்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி என்பவர் ஆவார் ஆலிப் ரெட்லி ஆமையின் இனவெருத்தி இடமானது ஒரிஷா கடற்கரையாகும் ஐந்து இந்தியாவில் தேசிய நீர்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்டுள்ள உயிரினம் கங்கை டால்பின் என்பதாகும் இனி இன்றைய ஒன்று இந்தியாவின் தேசிய பராமரிப்பு விலங்கு எது இரண்டு இந்தியாவின் தேசிய மரம் எது மூன்று முதலை வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு திட்டம் எந்த தொடங்கப்பட்டது நான்கு புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த வருடம் தொடங்கப்பட்டது ஐந்து இந்தியாவில் காணப்படும் தாவரங்கள் சிற்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி